அவர் நருகில் இருந்து வெளியேறிவிடுவார் மேலும் எவர் தமது இதயத்தில் ஒரு கோதுமையின் அளவு நன்மை இருக்கும் நிலையில் சொன்னாரோ அவரும் நருகில் இருந்து வெளியேறிவிடுவார் மேலும் எவர் தமது உள்ளத்தில் ஒரு அணு அளவே எனும் நன்மை இருக்கும் நிலையில் சொன்னாரோ அவரும் நரகில் இருந்து வெளியேறிவிடுவார் இதை அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி செல்லோ அலேக செல்லம் அவர்கள் நன்மை என்று கூறியதாக மேற்கண்ட நபி மொழியில் குறிப்பிட்டிருக்கும் இடங்களில் எல்லாம் ஈமான் என்று குறிப்பிட்டதாக அனஸ் லதியா அவர்கள் அறிவிக்கும் வேறு ஒரு அறிவிப்பில் காணப்படுகிறது